रूपाय तापत्रय विनाशाय पतयोस्य समंततः சச்சிதானந்த விஷோத்பதித்தவே தாபத்தய விநாசாயீபிரணேதரீதிஜாத்த நாரதமஹிவசுதேவருக்கு பாகவதர்மங்களை சொல்லுகிறார் ரிஷபதேவருக்கு நூறு புத்திரர்கள் இருந்தார்கள் அவர்களில் பரதன்னு ஒரு புத்திரன் இருந்தான் அவன்தான் ஜேஷ்டன் மூத்தவன் அவன் ராஜ்யத்தைலாம் நிர்வாகம் பண்ணி பிறகு நன்றாக ஈஸ்வர தியானத்தை பண்ணி மூன்று ஜென்மாக்களில் சாதனைகளை எல்லாம் பண்ணி பகவானுடைய திருவடியை அதாவது மோட்சத்தை அடைந்தார்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்துல சொல்லுகிறார் அவரை தவிர மற்ற பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் அவர்களெல்லாம் இப்படி இருந்தார்கள்ங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் தேஷாம் நவ அஸ்ய சமந்ததா நவத் அபவன் அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் அவர்களில் ஒன்பது பேர் அசிய பாரத வருஷ இந்த பாரத வருஷம் இந்த பாரத தேசத்துக்கு சமந்ததாக சுற்றியில இருக்கக்கூடிய நவத்வீப பத்தையாக ஒன்பது தீவுகளுக்கு தலைவர்களாக அரசர்களாக ஆனார்கள் அப்போ எண்பத்தி ஓரு பேர் இருக்கிறார்கள் அந்த எண்பத்தி ஓரு பேர் என்ன ஆனார்கள்னா கர்மதந்திர பிரணேதாரா திஜாதயா அபவன் இந்த தர்ம மார்க்கம் தர்மமான கர்மாக்களை பண்ணி வைக்கக்கூடிய அதை பரப்பக்கூடியவர்களாக ஆனார்கள் அந்த இரு பிழப்பாளர்கள் என்று சொல்லப்படுகிற அந்தணர்களாக அவர்கள் ஆனார்கள் அகபரதன் மூணு ஜென்மாவில சாதனைகள் எல்லாம் பண்ணி மோக்ஷத்தை அடைஞ்சான் ஒன்பது பேர் இந்த பாரத தேசத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒன்பது தீவுகளுக்கு ராஜாக்களாகிவிட்டார்கள் பாக்கி எண்பத்தி ஓரு பேர் இந்த தர்மானுஷ்டானம் இந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணுறது ரிச்சுவல்ஸ் டியூட்டிஸ் வேல்யூஸ் ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோமே அதாவது சடங்குகள் கடமைகள் உறவு கடமைகள் அதுதான் கடமைகள்ங்கிறோம் அது மட்டுமல்ல பாவனைகள் அல்ல பண்புகள் இதெல்லாம் பரப்பக்கூடிய அந்தணர்களாக ஆனார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான